அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கல்லாதான் ஒப்பம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவு உடையார் மெய்யன்பர்களே உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்கிற தலைப்பிலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறளில் அருளியுள்ள அறிவு குறித்த குரட்பாக்களையும் அவற்றின் பொருளையும் முறையே கற்று வருகிறோம் கல்வியின் சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் கூறும் கல்வி அதிகாரத்தை நிறைவு செய்து தற்போது அதே கருத்தை எதிர்மறையாக உணர்த்தும் கல்லாமை அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை கற்று வருகிறோம் இவ் அதிகாரத்தில் முதல் மூன்று குரட்பாக்களுக்கு பொருள் பார்த்துள்ளோம் அதாவது முறையாக கற்காத ஒருவன் அறிஞர்களின் சபையில் கலந்து கொண்டு பேசக்கூடாது என்ற கருத்தானது அருளப்பட்டது இனி அடுத்த குரட்பாவை பார்க்கலாம் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவு உடையார் கல்லாதான் என்றால் முறையாக கற்காதவனுடைய ஒட்பம் என்றால் நுண்ணறிவு கழிய என்றால் ஒரு சில நேரங்களில் நன்றாயினும் நன்றாக சிறப்பாக தோன்றினாலும் அறிவுடையார் முறையாக கற்றறிந்த அறிவுடையவர்கள் கொள்ளார் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முறையாக கற்காத ஒருவனுடைய அறிவை முறையாக கற்றறிந்த அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை எல்லோருக்கும் இயல்பாகவே சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஆனால் அந்த ஆற்றலானது அறிவு நூல்களை கற்றால்தான் பண்படும் இல்லை அந்த சுய அறிவானது கற்றறிந்தோரால் மதிக்கப்படுவதில்லை என்ற கருத்தானது இக்குரலிலே அருளப்பட்டிருக்கிறது நம்முடைய புத்திக்கு பலவிதமான குறைபாடுகள் இருக்கின்றன எனவே நூலறிவோடு இணைந்தால்தான் சுய அறிவானது பண்பட்டு நுண்ணறிவாக மாறும் பரிமேலழகர் ஒட்பம் என்ற சொல்லுக்கு ஒன்மை அறிவுடைமை என்று உரை செய்திருக்கிறார் கல்லாதவனின் அழிவுடைமை நன்றாகாது ஏறல் எழுத்து போல்வதோர் விழுக்காடு ஆதலின் நிலைபற்ற நூலறிவுடையார் அதனை மதியார் ஏறல் எழுத்து அப்படின்னா நத்தை ஊறும்போது உண்டாகும் வரி வடிவம் பூமியில் போகும்போது மண்ணில் போகிறபோது ஒரு வரி வரும் கல்லாதவனுக்கு அறிவு உண்டாதல் அரிது அப்படிங்கிறத ஆயினும் என்ற சொல் புரிய வைக்கிறது இந்த குரலிலே இருக்கிற ஆயினும் என்கின்ற சொல் அவனுக்கு அறிவு வராது ஒருவேளை வந்ததுன்னா அது முழுமையாக இருக்காது அதை விளக்குன்னா அதை விளக்கி சொல்ல அவனால் முடியாது அறிவு நூல்களை முறையாக கற்காமல் ஒருவர் தோன்றியபடியெல்லாம் பேசுவது அறிவுடையவர் போன்ற தோற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் முறையாக அறிவு நூல்களை கற்று தெளிதலே உறுதியான அறிவை பெற வழிவகுக்கும் முறையாக கற்காதவனுடைய அறிவை நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அறிஞர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் முழுமையான அறிவை பெறாதவனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் என்பது அதனுடைய உள்ளார்ந்த கருத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்